ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை மன்னார் பகுதியில் 100 முதல் 150 ஐம்பது பொதுமக்களை இராணுவத்தினர் படுகொலை செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு டெரி ஆண்டர்சன் என்ற அமெரிக்க ஊடகவியலாளர் கடத்தப்பட்டு 7 ஆண்டுகளுக்கு பினர் பெய்ரூட்டில் விடுவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் பானாம் விமான சேவை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 ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு நீலகண்ட பிரம்மச்சாரி இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஃப்ரான்சிஸ்கோ ஃப்ராங்கோ ஸ்பெயின் பிரதமர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆண்டு ஹெச் ஹரி கவுடர் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு கா சி கிரிட்டினன் இந்திய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரா வெங்கட்ராமன்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 கடற்படை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை